வணக்கம் நற்ற தொள்ளாயிரத்தி சேவை நவம்பர் இருபத்தி ஆறு கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் தமிழக அரசு விரைவு பேருந்துகளில் பொங்கல் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ளது மேலும் சிறப்பு பேருந்துகள் அறிவிப்பு அடுத்த இரண்டு வாரங்களில் வெளியாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார் ஐ ஐடி நுழைவுத் தேர்வுகள் குஜராத்தி மொழியில் மட்டும் நடத்தப்படுகின்றன அத்தேர்வுகளை தமிழில் ஏன் நடத்தப்படுவதில்லை என்று பாமக நிறுவனர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆர் தொகுதி இடைத்தேர்தலில் விதிமீறல்களில் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் த கார்த்திகேயன் எச்சரித்துள்ளார் சென்னை அண்ணாசாலை தலைமை அஞ்சலகத்தில் ஆதார் எண் பதிவு செய்யும் வசதி தொடங்கப்பட்டுள்ளது உயிர் வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்க ஒய்வூதியர்களுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதிமுகவை நலிவடை செய்யும் செயல்களில் பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது என காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர்களில் ஒருவரான பீட்டர் அல்போன்ஸ் சென்னையில் தெரிவித்தார் புதுக்கோட்டை நகரில் உள்ள நகர் மன்றத்தில் நடைபெற்று புத்தக கண்காட்சியில் கலந்து கொள்ள வரும் எழுத்தாளர்கள் மற்றும் கவிஞர்களுக்கு புத்தக அணிவித்து மரியாதை செய்தது அனைவரையும் கவர்ந்தது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஆட்டோ டிரைவர் ஆரோக்கியராஜ் தனது ஆட்டோவில் அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளி செல்ல இலவச சவாரி செய்து வருகிறார் ஓய்வு பெற்ற ஐ ஏ எஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் நிதியுதவி அளித்துள்ளார் இந்திய செய்திகள் சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட நூற்றி ஐம்பது மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் தலா ரூபாய் பத்து லட்சம் இழப்பீடு வழங்க தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவது நாடு தழுவிய அளவில் பசு பாதுகாப்பு சட்டம் இயற்றுவது தொடர்பாக விவாதிக்க உடுப்பியில் இந்து மத மாநாடு தொடங்கியது டெல்லி மெட்ரோ ரயில் கட்டணம் மே மாதத்திற்கு பின்னர் அக்டோபர் மாதமும் மீண்டும் உயர்த்தப்பட்டது மத்திய அரசால் நிர்வாகம் செய்யப்படும் மெட்ரோ ரயில் கட்டணத்தை பல்வேறு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது திருப்பதி ஏழுமலையால் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி மற்றும் ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று தரிசனம் செய்வதற்கான முன்பதிவு நேற்று தொடங்கியது டிசம்பர் பத்தாம் தேதி முதல் தரிசன டிக்கெட் பெற ஆதார் கட்டாயம் என்றும் இலவச தரிசனத்திற்கு வருவோர் இரண்டு மணி நேரத்தில் சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தேவஸ்தானம் கூறியுள்ளது உலக தொழில் முனைவோர் மாநாட்டுக்கு அமெரிக்க அதிபரின் மகளான இவான்கா டிரம்ப் வருகையை ஒட்டி ஹைதராபாத் நகருக்கு வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன உலகச் செய்திகள் பிரான்சில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக ஆய்வறிக்கை ஒன்று வெளியாகி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியது போன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் உலகின் சிறந்த மனிதராக அவர் அறிவிக்கப்படவில்லை என்று டைம்ஸ் பத்திரிகை கூறியுள்ளது எகிப்தின் சினாய் பகுதியில் உள்ள மசூதியில் நேற்று சக்தி வாய்ந்த குண்டு வெடித்ததில் இருநூற்றி முப்பத்தி பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்றி பேர் படுகாயம் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்று இஸ்லாமிய குழுக்களின் போராட்டத்தை தடுக்க ராணுவம் எடுக்கும் நடவடிக்கை நேரடி ஒலிபரப்பு செய்ய அந்நாட்டு ஊடகங்களுக்கு பாகிஸ்தான் தடை விதித்துள்ளது வணிகச் செய்திகள் இந்தியாவின் மிகப்பெரிய போக்குவரத்து துறையாக விளங்கும் இந்திய ரயில்வே துறை கடந்த இரண்டு வருடத்தில் மின்சார பயன்பாட்டில் சுமார் ஆறு கோடி ரூபாயை மிச்சப்படுத்தியுள்ளது இந்தியா எமகா மோட்டார் நிறுவனம் எம் என்ற புதிய வகை சூப்பர் பைக்கை அறிமுகப்படுத்தியுள்ளது புற்றுநோய் இருதய நோய் தோல் நோய் உள்ளிட்டவற்றின் சிகிச்சைக்கு வழங்கப்படும் ஐம்பத்தி மருந்துகளின் அதிகபட்ச விலையை தேசிய மருந்து விலை கட்டுப்பாட்டு ஆணையமான என் பிபிஏ நிர்ணயம் செய்து உத்தரவிட்டுள்ளது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் எளிதான முறையில் கடன் வழங்குவதே இலக்கு என்று முத்தூட் பைனான்ஸ் நிறுவனத்தின் தலைமை மேலாளர் கே ஆர் பிஜிமுன் தெரிவித்தார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்குகளில் இடிஎப் முதலீட்டு விவரங்களை வரவு வைக்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் முடிவு செய்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இரண்டாம் நாளான ஆட்ட முடிவில் இந்திய அணி இரண்டு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று ரன்கள் எடுத்துள்ளது போலந்தில் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய வீராங்கனை ரித்து போகத் வெள்ளிப்பதக்கம் வென்றார் ஆஷாஸ் தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்ட முடிவில் இங்கிலாந்து அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட் இழப்புக்கு முப்பத்தி ரன்கள் எடுத்துள்ளது ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பின் தங்க காலனிக்கான விருதை பார்சிலோனா அணியின் நட்சத்திர வீரர் லயோனல் மெர்சி நான்காவது முறையாக வென்றுள்ளார் ஹாங்காங் ஓபன் சூப்பர் சீரீஸ் பேட்மிண்டன் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு பி சிந்து தகுதி பெற்றுள்ளார் திரைச்செய்திகள் பத்மாவதி படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாடு முழுவதும் இன்று மாலை பதினைந்து நிமிடம் படப்பிடிப்புகளை நிறுத்த திரையுலகென தீர்மானித்துள்ளனர் ரஜினி கமல் விஜய் அஜித் ஆகிய நடிகர்களை இணைத்து படம் இயக்க வேண்டும் என்ற ஆசையை ஒரு பேட்டியில் இயக்குநர் அட்லி தெரிவித்துள்ளார் இருபத்தி வயதில் தொடங்கி எழுபத்தைந்து வயது வரையான விண்வெளி வீரராக நடிக்கிறார் மாதவன் தோனி படநாயகன் சுஷாந்த் சக விண்வெளி வீரராக நடிக்க ஒப்பந்தமாகியிருக்கிறார் இந்த படத்துக்காக இருவருமே அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவில் பயிற்சி எடுக்க இருக்கிறார்கள் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற சுமையை நயன்தாராவுக்கு தராதீர்கள் என்று டுவிட்டர் பக்கத்தில் லட்சுமி ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்